சரப்பிரமணே நமக ஓம் தத்த சத் பரப்பிரம குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பளவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஓலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பில் அனுமந்த சதுட்டயம் நான்கு நம்ம பார்த்தோம் அதிகாரி சம்பந்தம் விஷயம் பயன் என்று நான்கு இருக்கின்றன அதை பார்த்தோம் உதாரணத்தோடு பார்த்தோம் சென்ற வகுப்புல நான்கு அதிகாரியையும் சம்பந்தத்தையும் பார்த்தோம் அந்த அதிகாரி யார் என்று கேட்டால் மலதோஷம் விட்சேபதோஷம் இல்லாதவனும் ஆவரண தோஷம் மட்டும் உள்ளவனும் நான்கு சாதனங்களை உடையவர் யாரோ அதே அதிகாரி ஞானத்தை கேட்பதற்கு அதிகாரி என்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் நான்கு சாதனங்களையும் நம்ம விரிவாக சென்ற வகுப்பில் பார்த்தோம் அதிகாரி சம்பந்தம் விஷயம் பயன் இந்த நான்கு நம்ம பார்க்கலாம் அதிகாரிய பார்த்தாச்சு சம்பந்தத்தையும் பார்த்தாச்சு இருந்தாலும் சம்பந்தத்தை மீண்டும் நம்ம பார்க்கலாம் சாஸ்திரத்துக்கும் விஷயத்துக்கும் பிரதிபாத்திய பிரதிபாதக பாவ சம்பந்தம் சாஸ்திரம் நூலுக்கும் விஷயத்திற்கும் பிரதிபாத்திய பிரதிபாதக பாவ சம்பந்தம் அப்படின்னு இருக்கு தோ அது பிரதிபாதகம் எது சொல்லுவதோ அது பிரதிபாதகம் அதாவது சாஸ்திரம் வந்து பிரதிபாதகம் சாஸ்திரம் வந்து எதோ சொல்லுகிறது அது பிரதிபாதகம் எது சொல்லப்பட்ட விஷயமோ அது பிரதிபாத்தியம் எது சொல்லப்பட்ட விஷயமோ அது பிரதிபாத்தியம் அதாவது அது விஷயம்னு சொல்லுகிறது அந்த விஷயமே பிரதிபாத்தியம் எனப்படுகிறது இங்கு சாஸ்திரம் பிரதிபாதகம் அது சொல்லக்கூடிய விஷயம் பிரதிபாத்தியம் இதுக்குத்தேன் பிரதிபாதக பிரதிபாத்திய பாவ சம்பந்தம்னு சொல்லப்படுகிறது அதுக்கடுத்து அதிகாரிக்கும் அதே நூலை கேட்கக்கூடிய அதிகாரிக்கும் பிரயோஜனத்துக்கும் பிராப்பிய பிராபக பாவ சம்பந்தம் அதாவது அதிகாரி நூலை கேட்க வேதாந்தத்தை கேட்கக்கூடிய அதிகாரிக்கும் அந்த அதிகாரி அறியக்கூடிய பலம் அதாவது பிரயோஜனம் இதுக்கு பிராப்பிய பிராபக பாவ சம்பந்தம்னு சொல்லப்படுகிறது அதாவது பிரயோஜனம் வந்து பிராப்பியம் என்ன அடையப்படக்கூடிய பிரயோஜனம் இருக்கு அதுக்கு பிராப்பியம்னு பேரு பலனை அடையக்கூடிய அதிகாரி இருக்கின்றானே அவன் பிராபகன் பிரயோஜனத்தை அடையக்கூடிய அதிகாரி பிராபகன் இப்படின்னு ஒரு சம்பந்தம் இருக்கு இதுக்கடுத்து மூன்றாவது அதிகாரி வந்து கர்த்தா செய்யக்கூடிய விச்சாரம் இருக்கிறதே அது கர்த்தவியம்னு பேரு அதிகாரி வந்து கர்த்தா செய்யக்கூடிய விச்சாரம் ஞானத்துக்கு என்ன க கர்த்தவியம் கர்த்தவியம்னு செய்யக்கூடியதுன்னு அர்த்தம் அதாவது விச்சாரம் பண்றதுதான் கர்த்தவியம்ங்கிறது செய்வன் எவனோ அவனே கர்த்தா யார் செய்கின்றானோ அவை கர்த்தா யாது செய்வதற்கு யோக்கியமோ அது கர்த்தவியமாகும் அதை யாது செய்வதற்கு யோக்கியமோ அது கர்த்தவ்யம் இது மூன்றாவது சம்பந்த அதுக்கடுத்து நான்காவது ஒன்று சாஸ்திரத்துக்கும் ஞானத்துக்கும் ஜன்னிய ஜனகபாவ சம்பந்தம் சாஸ்திரம் இருக்கிறது வேதாந்த சாஸ்திரம் அதனால உண்டாகக்கூடியது ஞானம் அதுக்கு ஜன்னிய ஜனகபாவ சம்பந்தம்னு சொல்லப்படுகிறது ஞான விச்சாரணை பண்ணுவதற்கு விச்சாரத்தை ஞான விசாரணை செய்வதற்கு விசாரணை செய்வதன் வாய் வாயிலாக சாஸ்திரம் ஞானத்துக்கு ஜன்னிய ஜனகமாகும் இப்போ ஞானம் விசாரணை பண்ணணும் அப்போ எப்படி விசாரணை பண்ணணும்னு நமக்கு சொல்லித்தர்றது எதுவோ அந்த சாஸ்திரமானது நமக்கு ஜனகமாக இருக்கிறது வேதாந்த சாஸ்திரம் ஜனகமாக இருக்கிறது அந்த அந்த வேதாந்த சாஸ்திரத்தினால நமக்கு உச்சாரணை உண்டாகிறது அந்த உச்சாரணையினால நமக்கு ஆத்ம உண்டாகிறது அது ஜன்னியம் ஆத்ம ஞானந்தின் ஜன்னியம் ஜன்னியம்னா அர்த்தம் நமக்கு ஞானம் உற்பத்தி ஆயிடுச்சு ஆத்ம ஞானம் மூலமாக வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாக நம்ம விசாரணை பண்ணினதுனால நமக்கு ஆத்ம ஞானம் இப்படி நான்கு சம்பந்தங்கள் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு கொண்டால் போதும் இதை கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் பிரதிபாதகம் பிரதிபாத்தியம்னு சொல்கிறோம் மொதல் பிரதிபாதகம் பிரதிபாத்தியம் அதாவது சாஸ்திரம் வந்து பிரதிபாதகம் விஷயம் வந்து பிரதிபாத்தியம் சாஸ்திரம் பிரதிபாதகம் விஷயம் என்ன சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு அது வந்து பிரதிபாத்தியம் அப்படின்னு முதல் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது பிராபகன் பிராபியம் பிராபகன் அப்படின்னா அதிகாரி பிராப்பியம்னா பலன் அதாவது பிரயோஜனம் பிராபகன் அதிகாரி பிராபியங்கிறது பலன் பிரயோஜனம் அதுக்கடுத்து கர்த்தா கர்த்தவியம் அதிகாரி அதே அதிகாரி ஞான அதிகாரி வந்து கர்த்தாவாக இருக்கிறார் கர்த்தவ்யம்னா விசாரம் செய்யக்கூடிய விசாரம்தான் கர்த்தவியம் அதிகாரி என்ன பண்ணணும் விசாரணை பண்ணணும் எப்படி விசாரணை பண்ணணும்னு நமக்கு தெரியணும் உச்சாரணை எல்லாரும் பண்ணிட முடியாது ஆத்மான அனாத்மான எது எது ஒன்று எது பொய் அதான் சாஸ்திரத்தை தெரிஞ்சு கொண்டாத்தையும் பண்ண முடியும் உச்சாரணை பண்ண முடியும் அதுக்கடுத்து உச்சாரணை பண்ணினாத்தேன் அதுக்கு பிறகு ஜனகம் ஜன்யபாவ சம்பந்தம்னு பார்க்கத்தோம் ஜனகம் ஜன்னியம்னு சாஸ்திரம் வந்து ஜனகம் ஜன்னியங்கிறது சாஸ்திரத்தின் மூலமாக உச்சாரம் செய்து உண்டாகக்கூடிய ஆத்ம ஞானம் இருக்கிறதே மூலமாக உச்சாரணை உண்டாகக்கூடிய நமக்கு ஞானம் இருக்குது அது வந்து ஜன்னியம் அது வந்து ஜன்னிய அர்த்தம் ஞான உற்பத்தி சரி இப்போ இந்த விசாரணையை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இப்போ உலக விஷயத்துலேயும் முதல் சொல்கிற ஒரு சில கருத்துக்கள்லாம் பார்க்குறோம் கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீரை விசாரிப்பதே மெய்யுங்கிற உலக விஷயத்துல எப்படி சொல்கிறாங்க கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீரை விசாரிப்பதே மெய்யி அப்படின்னு உலக வழக்கு ஒரு சில ஒரு கருத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க அதே போல் ஆத்ம ஞானத்தில் தீர உச்சாரிக்கிறது தான் உண்மை அதே உண்மை பொருள் விளங்கும் அப்படிங்கிறது தான் கருத்து அப்போ இதில் சம்பந்தத்தை பார்த்தோம் அதுக்கடுத்து பயன் அதாவது வேதாந்த சுவாஸ்திரத்தை படிக்கிறதுனால கேட்கறதுனால இதை கடைபிடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் பயன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாரு நமக்கு ஞானம் வந்து ஆத்ம ஞானம் வந்து அவாந்திர பிரயோஜனம்னு சொல்லப்படுகிறது நமக்கு வேதாந்தத்தை படித்து விசாரணை பண்ணதுனால கேட்டு விசாரணை பண்ணதுனால ஆத்ம ஞானம் உற்பத்தி ஆகிருக்கு இது அவாந்திர பிரயோஜனம் எதனத்து மனிதனுக்கு இச்சி உண்டாகிறதோ அது பரம பிரயோஜனம் மனிதனுக்கு எதனிடத்தில் ஆசை உண்டாகிறது இச்சை உண்டாகிறதோ அது பரம பிரயோஜனம் மேலான பிரயோஜனம் எல்லா மனிதர்களுக்கும் எதில் இச்சை இருக்கிறது அது பரம பிரயோஜனம்னு சொல்கிறது மேலே சொல்லப்பட்ட ஆத்ம ஞானமானது அவாந்தர் பிரயோஜனம் அந்த பரம பிரயோஜனத்தையே புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறது அது முக்கிய புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறது அந்த இச்சையானது இந்த இச்சை துக்க நிவர்த்தியிலும் சுக பிராப்தியிலும் இருக்கின்றது எல்லா ஜீவர்களும் விரும்புவது எது துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்கிறத அவா பரம பிரயோஜனம் அதுவே மோட்சத்தினுடைய சுரூபம் மோட்சத்தினுடைய சுரூபம் அதுதான் ஆகவே பரம பிரயோஜனம் மோட்சமாகும் பரம பிரயோஜனம் மோட்சந்தே பரம பிரயோஜனம் ஞானம் அல்ல நமக்கு ஞானம் வந்து பிரயோஜனம் அல்ல மோட்சந்தே பிரயோஜனம் ஞானம் சுக துக்க நிவர்த்திக்கும் சாதனம்தான் ஞானம் வந்து சுகத்துக்கு அடைவதற்கும் ஆனந்தமாக இருப்பதற்கும் துன்பத்திலிருந்து விடுவிடுவதற்கும் சாதனம்தான் ஆத்ம ஞானமே சாதனம்தான் ஆயினும் ஞானம் சுக பிராப்தி துக்க நிவர்த்தி ரூபமானது அன்று சுகத்துக்கு சுகம் கிடையாது துக்கு நிவர்த்தி கிடையாது ஆத்ம ஞானமே கிடையாது அப்படிங்கிறது கருத்து இந்த இதனால் ஞானமும் அவாந்தர பிரயோஜனமா ஞானம் வந்து அவாந்திர பிரயோஜனமா எந்த ஒரு பொருளின் வாயிலாக பரம பிரயோஜனம் அடையப்படுகிறதோ அது அவாந்திர பிரயோஜனம் எனப்படும் எந்த ஒரு பொருளின் வாயிலாக பரம பிரயோஜனம் அடையப்படுகிறதோ அது அவாந்திர பிரயோஜனமாகும் இப்போ எதன் மூலமாக அடையணும் அவாந்திர பிரயோஜனத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும் மோட்சங்கிறது பரம பிரயோஜனம் அது எதனால் அடையப்படுகிறது ஞானத்தினால் அடையப்படுகிறது அதனால் ஞானம் வந்து ஞானத்தின் மூலமாக நமக்கு மோட்சம் கிடைக்கிறது மோட்சன் தான் ஞானம் வந்து அவாந்திர பிரயோஜனம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வாழை கன்று வைத்திருக்கிறேன் வச்சு ஒருத்தன் நட்டு இருக்க அவனுக்கு வாழை பழந்தேன் பரம பிரயோஜனம் பிரயோஜனம் என்னது வாழை பழந்தான் பழம் சாப்பிட்றது வாழைக்கன்று எதுக்கு நடுறது வாழைப்பா கனி எடுக்கிறது சாப்பிட்றதுக்கு தான் அதனை கொடுக்கக்கூடிய வாழைத்தண்டு வாழை இலை வாழை நாறு இவைகளெல்லாம் அவாந்தர பிரயோஜனம் ஆவது இதெல்லாம் இருந்தாத்த தண்டு இலை வாழை நார்விகள்லாம் இருந்தால் தான் நமக்கு வாழை தார் போட்டு காயாச்சு நமக்கு வாழைப்பழம் கிடைக்கும் இது எல்லாம் அது இதுதான் அவாந்திர பிரயோஜனம் நமக்கு வாழை பழம் வந்து பரம பிரயோஜனம் அதே போல் ஞானம் வந்து அவாந்திர பிரயோஜனம் மோட்சம் வந்து பரம பிரயோஜனம் சாஸ்திரத்தின் வாய் ஞான வாயிலாக மோட்ச ரூபமான பரம பிரயோஜனம் பெறப்படுதலின் ஞானம் அவாந்திர பிரயோஜனமாகும் சாஸ்திரத்தின் மூலமாகத்தே ஞானம் வரும் நம்மளாம் ஞானம் வந்துடாது வேதாந்த சாஸ்திரத்தை கேட்டால்தே நமக்கு உச்சாரணை உதயமா இந்த ஞானம்தான் வருவது எப்படி என்றாக்கள் இடைவிடா உச்சாரத்தால் வந்து அடைந்திடும் உச்சாரந்தான் ஏதனின் மனாதியா சரீரத்தின் நான் அவன் சித்தது சடம் எது இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தமிடு வீடு எது என உசாவுதல் மகர் உச்சாரம் அதாகும் என்றெல்லாம் கைவளியத்தில் சொல்கிறார் அடக்கலை அப்படியெல்லாம் தெரியாது சித்தது சடம் எது முத்தியது இப்படிங்கிறதெல்லாம் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிறது கேட்டு தெரிஞ்சு விசாரணை பண்ணுறது அதுக்கு அப்பத்தே நமக்கு ஞானம் வரும் அந்த ஞானத்தின் வாயிலாக மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து அதுக்கடுத்து விஷயம் என்ன சொல்லுவது வேதாந்தி என்ன விஷயந்தையும் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா எது சொல்லப்படுகிறதோ அது விஷயம் எனப்படும் எது சொல்லு சொல்லப்படுகிறதோ என்ன சொல்லியிருக்கோ அது வேதாந்தத்தில் ஜீவ பரமங்களின் ஏகத்துவம் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த ஏகத்துவமே அந்த ஒன்றையாக ஒன்றுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அதுதான் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு விஷயமாகும் அதே விஷயம் என்ன வேதாந்த சாஸ்திரம் என்னன்னு சொல்லுது ஜீவனும் பரமமும் ஒன்றுன்னு சொல்லுது ஜீவ பிரமங்களின் ஏகத்துவம் ஏகத்துவம்னா ஒன்றுன்னு அர்த்தம் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதே சொல்லப்பட்டிருக்கு ஜீவன்னா என்ன பிரம்மம்னா என்னங்கிறதே நம்ம அடுத்து சாஸ்திரத்தில் பார்க்க போகிறோம் அதனால் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அனுமந்த சதுர்த்தியத்தில் அதிகாரி சம்பந்தம் பிரயோஜனம் விஷயம் இந்த நான்கு நம்ம பார்த்தோம் இப்போ இராணுவத்தில் சேர்ந்ததும் பயிற்சியானது ஓராண்டு காலம் கொடுக்கப்படுகிறது இராணுவத்தில் பயிற்சி மிகவும் கடினமானது பயிற்சி முடிந்து வேலையில் சேர்ந்த பின்பு வேலை சுலபமானதும் பலனாகிய பணம் அடைவதும் எப்படி பிரயோஜனமாக இருக்கின்றதோ அப்படி விவேகாதி நான்கு சாதனங்களை கடைபிடிப்பது அதைப்போல கடினமானது இராணுவத்தில் எப்படி இந்த பயிற்சி காலத்தில் கடினமாக இருக்கிறதோ அதைப்போல் அந்த பயிற்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு வேலைக்கு சேர்ந்த பிறகு நமக்கு மாதம் மாதம் எப்படி சம்பளம் கிடைக்கிறதோ அதைப்போல் விவேகாதி நான்கு சாதனங்களை கடைபிடிப்பது கடினமானது ஞான சாதனங்கள் கைவரப்பெற்றால் ஆத்மையான சித்திக்கும் ஞான சாதனங்கள் கைவரப்பெற்றால் ஆத்மயானம் நமக்கு சித்திக்கும் கிடைக்கும் அடையப்படும் ஆத்மையானத்தினால் துக்க நிவர்த்தியும் ஆனந்த பிராப்தியும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாகிவிட்டது அடைய வேண்டியதெல்லாம் அடைந்தாகிவிட்டது என்ற நிலை கிடைக்கும் அதுவே ஜீவன் முத்தி நிலையாகும் ஆத்ம ஞானத்தினால் என்ன கிடைது துக்கிவர்த்தி ஆனந்த பிராப்தி செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாகிவிட்டது அடைய வேண்டியதெல்லாம் அடைந்தாகி விட்டது அப்படிங்கிற ஒரு ஞான நிலை நமக்கு கிடைக்கும் அதுதான் ஜீவன் புத்தி நிலைன்னு சொல்லப்படுகிறது இராணுவத்தில் வந்து பயிற்சி ஓராண்டு காலம் இருக்கலாம் ஆனால் ஞான சாதனங்கள் எப்போதுமே கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் ஞான சாதனத்தை கடைப்பிடிக்கிறேன் அதுக்கு பிறகு விட்டலாம்ன்ற விட விட முடியாது விட்டாக்க அஞ்ஞானம் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு ஞான சாதனங்களை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது பக்குவம் வந்த பிறகு சாதனங்கள் சுவாபமாக ஆகிவிடும் இப்போ நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து அபியாசம் பண்ணோம்னா அது வந்து சுலபமாயிரும் சுலாபமாயிடும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வச்சுக்குவோம் ஒரு உதாரணம் ஒருத்தன் குடிகாரம் இருக்கிறேன் எப்பொழுதும் மதுவை குடித்துக்கொண்டே இருக்கிறேன் மதுவை விடுறது கடினம் ரொம்ப பிரயாசப்பட்டு பிரயத்தனப்பட்டு டாக்டர் சொன்னதுனால நீ இறந்து போவோம் மதுவை குடித்த அப்படின்னு சொன்ன பிறகு மதுவை குடிக்காமல் இருக்குது ஒரு ஒரு வருஷம் இருந்த பிறகு அவனுக்கு அது குடியே மறந்துடுறேன் அந்த பழக்கத்திலிருந்து மறந்து மீண்டு வந்துடுறேன் அதே போல் நமது சாதனங்கள் கைவரப்பட்ட பிறகு சுவாபம் ஆயிடும் பயிற்சி பண்ணும்போது கடினமாகவும் பக்குவம் வந்த பிறகு சுவாபமாகவும் சுலபமாகவும் ஆகிவிடும் அப்படிங்கிறது கருத்து ஏன்னு கேட்டால் சாதனை சதுர்டே ரொம்ப முக்கியம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்றோம் கடைப்பிடிக்கிற அளவுக்கு பயன் இருக்கு கடைப்பிடிக்கிற அளவுக்கு பயன் இருக்கு சரி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து மேலும் ஒரு சில கருத்துக்களை பார்க்கலாம் மார்க்கம் உலகத்தில் வந்து மார்க்கம் மார்க்கம்னா வலின்னு அர்த்தம் பாதைன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு மார்க்கங்கள் இருக்கின்றன உலகத்தில் பிரபருத்தி மார்க்கம்னு சொல்வது ஒன்று நிவர்த்தி மார்க்கம்னு ஒன்று இருக்கு பிரபுத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு ஒன்று ரெண்டு இருக்கு பிரபுருத்தி மார்க்கம்னா என்னான்னு பார்க்கலாம் பிரபுருத்தி மார்க்கம்னா என்னான்னு பார்க்கலாம் உலக காரியங்களில் ஈடுபடுவது பிரபிருத்தி மார்க்கம் எனப்படும் உலக காரியங்களில் உலகத்தார்கள் எல்லாரும் எதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு பிரபுத்தி மார்க்கம்னு பேர் அதனால் நமக்கு பந்தம் உண்டாகிறது அதாவது பிறவி நமக்கு கட்டு உண்டாகிறது கட்டுப்படுகிறோம் அதனால் ஜனன மரணம் உண்டாகி கொண்டே இருக்கும் அதனால் நமக்கு பிறப்பு இறப்பு வந்து கொண்டே இருக்கும் என்பது கருத்து இதில் பிரவிறத்தி மார்க்கத்தில் உலக காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் நமக்கு பந்தம் உண்டாகி நம்ம அடுத்தடுத்து பிறவி பிறப்பு இறப்புங்களில் காட்டிக்கொண்டே இருப்போம் விடுதலை அடைய முடியாது மோட்சம் அடைய முடியாது அப்படிங்கிறத பிரவிற்த்தி மார்க்கத்தினுடைய கருத்து அதுக்கடுத்து நிவர்த்தி மார்க்கம்னு ஒன்று இருக்கு வேதாந்தத்தில் ஈடுபடுவது ஆன்மீகத்தில் ஈடுபடுவது நிவர்த்தி மார்க்கம் எனப்படும் ஆன்மீகங்கிறத காட்டிலும் வேதாந்தத்தில் ஈடுபடுவது தான் நிவர்த்தி மார்க்கம் ஏன்னு கேட்டால் ஆன்மீகங்கிறது ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கிறார்கள் என்று முன்னால் எத்தனையோ வகுப்புகளில் நம்ம பார்த்துருக்குறோம் இதெல்லாம் ஆன்மீகவாதி சொல்லிக்கிட்டுருக்காங்க வேதாந்தத்தில் ஈடுபடுவதுதான் நிவர்த்தி மார்க்கங்கிறது இதனால் அடையக்கூடியது சிரேய்சு இதனால் அடையக்கூடியது சிரேயசு அதாவது மோட்சம் இதில் நிவர்த்தி மார்க்கத்தினால் அடையக்கூடியது சிரேயஸு அதாவது ஞானம் அதாவது மோட்சம் இது நமக்கு கிடைக்கிது நிவர்த்தி மார்க்கத்தினால பிரிவிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பிரவிறத்தி நிவர்த்தி என்று ரெண்டு மார்க்கத்தை நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து வேதாந்தத்தை கேட்பதற்கு அதிகாரிகளே நான்கு பிரிவாக இருக்கிறார்கள் நான்கு தகுதியில் இருக்கிறார்கள் நான்கு வகையாக நம்ம பிரிக்கலாம் வேதாந்தத்தை கேட்பதற்கு அதிகாரியெல்லாம் நான்கு வகையாக நம்ம பிரித்து பார்த்துக்கலாம் ஒன்று உத்தம உத்தம அதிகாரி ரெண்டாவது உத்தம அதிகாரி மூன்று மத்திய அதிகாரி நான்கு அதம அதிகாரி இன்று நான்கு உத்தம உத்தம அதிகாரி உத்தம அதிகாரி மத்திய அதிகாரி அதம் அதிகாரி அதனால் கீழான அதிகாரி இன்று நான்கு வகையாக இருக்கிறது இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் உத்தம உத்தம அதிகாரிக்கு புழு ஒரு உதாரணம் உத்தம அதிகாரிக்கு பறவைக்குஞ்சு ரெண்டு மத்திய தண்ணி பாம்பு மூணு அதம எரும மாடு இது வந்து நான்கு புழு பறவைக்குஞ்சு தண்ணி பாம்பு எருமை இந்த நாலு உத்தம உத்தம அதிகாரி உத்தம அதிகாரி மத்திய அதிகாரி அதம் அதிகாரி என்ற நான்குக்கும் நான்கு உதாரணங்கள் சொல்ல சொல்கிறோம் சொல்லலாம் இப்போ உத்தம உத்தம அதிகாரிக்கு வந்து உலகம் வந்து அநிரிதா ஜட தெரியும் உத்தம உத்தம அதிகாரிக்கு உலகம் வந்து அன்னீடுத அநீடுதன்னா அனித்தியமாகவும் சடமாகவும் துக்கமாகவும் தெரியும் இது உத்தம உத்தமாக அதிகாரி சரி இதுக்கு உதாரணம் பார்த்தோம் உதாரணத்தை விளக்கமாக பார்க்கலாம் அதான் உத்தமாக உத்தம அதிகாரிக்கு புழு போலன்னு சொல்கிறோம் புழு ஒரு வெயிலில் குழுவை தூக்கி போட்டோம்னா அது துடுதுடிச்சு கொஞ்ச நேரம்தே வெயில் தாங்க முடியாது அதுக்கு மேலே முடியாது அதுக்கு மேலே வெயிலில் அது இறந்து போகும் அதைப்போல் உலகம் துக்கம்னு தெரிஞ்சு இருக்கிறவர்கள் உத்தம உத்தம் அதிகாரி அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணுங்கிற ரொம்ப மும்மூட்சத்துவம் தீவிர மும்மூச்சுத்துவம் வர்றது அது வந்து உத்தம உத்தமாக அதிகாரி புழுப்போல இருக்கிறது அதுக்கடுத்து உலக விஷயத்த புழு எப்படி புழுவானது உஷ்ணத்தை தாங்க மாட்டாமல் இருக்கிற துடிக்கிறதோ உலகம் துக்கமயமானது என்று தெரிந்து இருக்கின்றவர்கள் ரொம்ப உலகமே துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப துடி இருக்கிறவர்கள் ஞானத்தை அடையணும் மோட்சத்தை அடையணுங்கிற தாகத்தில் இருக்கிறவர்களுக்கு உத்தமொத்தம் அதிகாரின்னு பேர் அவ்வளோ புழு போல் இருக்கிறார்கள் குழு வந்து கொஞ்சம் நேரம் வெயில் தாங்க அதுக்கப்புறம் தாங்காது அதுக்கு அடுத்து ரெண்டாவது உத்தம அதிகாரின்னு பார்க்குறோம் நம்ம என்ன பார்த்தோம் பறவைக்குஞ்சு குஞ்சு பறவை இருக்குது குஞ்சு இருக்குது குஞ்சு வந்து கூட்டில் இருக்கோம் கொஞ்சம் வெளியே வரும் வெயில் அடிச்சின்னா திரும்பவும் கூட்டுக்குள்ளே போய் இருந்துக்கிறோம் ரொம்ப நேரம் வெயிலில் இருக்காது பறவை அதே போல் கொஞ்சம் அது உத்தம அதிகாரி கொஞ்சம் வெயிலை வந்து கொஞ்சம் சகித்துக்கிற இருந்தாலும் அவங்களுக்கு ஞானத்தை அடையுங்கிற ஆசை இருக்கும் இது ஒரு உத்தம அதிகாரி பறவைக்குஞ்சு போல் அதுக்கடுத்து தண்ணி பாம்பு இது என்ன செய்யும் இருக்கும் வெயிலுக்கு வரும் வெயிலில் வந்தால் கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி எப்படிலாம் இருக்கும் திரும்பவும் தண்ணிக்குதும் போயிடும் கொஞ்சம் மணி நேரம் இருக்க முடியாது இது தண்ணி பாம்பு அதை போல மத்திய அதிகாரி ஞானத்தை அடையணுங்கிற மத்திய அதிகாரி தண்ணி பாம்பு போல இருக்கிறார்கள் அப்படியும் ஒரு சாரார் இருக்காங்க இது அதம் அதிகாரி வெயிலில் இருந்தாலும் அதுவாட்டுக்கு ஃபுல்லாக இருக்கணுனாலும் இருக்கும் அதே போல உலக விஷயத்தில் இருக்கவும் செய்யும் துக்கமாகவும் தெரியும் அதே போல இருக்கிறவர்கள் கீழான அதிகாரி இந்த மாதிரி நான்கு பிரிவாக இருக்கிறது புழுப்போல் இருக்கக்கூடிய உத்தம உத்தம அதிகாரிகள் அந்த ஜென்மத்திலே குருவை அடைந்து ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைவார்கள் என்பது கருத்து அதுக்கடுத்து உலக விஷயத்திலேயே இதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லுவாங்க கற்பூரம் கறித்துண்டு காய்ந்த மரம் வாழை மரம் என்று நான்கு இருக்குது கற்பூரம் இருக்குது கறித்துண்டு இருக்குது காய்ந்த மரம் இருக்குது வாழை மரம்னு இருக்குது நான்கு இருக்குது இந்த கற்பூரம் என்ன செய்யும் நெருப்பு வச்ச உடனே எரிஞ்சுக்கிறோம் இது உத்தம உத்தம அதிகாரிக்கு உதாரணம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து கறி துண்டு கறி துண்டு இருக்குது அது நெருப்பு போட்டு கொஞ்சம் பூ பூன்னு ஊதுனோம்னா அது கரியும் கங்காயும் எரிய வச்சு எரிய வைக்கணும் அது உத்தம அதிகாரி அதுக்கடுத்து அவங்களெலாம் என்ன இப்படின் கேட்டா உத்தம அதிகாரி வந்து நிறைய ஞான நூல்களை போதித்து சந்தேகம் நீங்கி பக்குவமடைய செய்யணும் நிறையா உத்தம அதிகாரிக்கு நிறையா ஞான நூல்களை போதித்து சந்தேகமெல்லாம் நீங்கி பக்குவமடைய செய்யணும் அது உத்தம அதிகாரி அதுக்கடுத்து இன்னொருத்தருக்கு கற்பூரம் பார்த்தோம் கறித்துண்டு அப்புறம் காஞ்ச மரம் காஞ்ச மரம் மரகம் இருக்கேன் அது நெருப்பை உண்டாக்கிற வரைக்கும் அக்கனியை கொண்டு பற்ற வைக்கணும் அதே போல் மத்தி கொஞ்சம் பற்ற வைச்ச வரைக்கும் சிரமம் அது பிறகு அதான் எரிஞ்சுக்கிறோம் இது மத்தி மதிகாரி அதுக்கடுத்து வாழை மரம் அது நெருப்பு வைச்சாலும் எரியாது புகையாக வந்துக்கிட்டே இருக்கும் அது அதம் அதிகாரி என்ன சொன்னாலும் யானை வராது என்ன சொன்னாலும் ஞானம் வராது வாழை மரத்துக்கு எப்படி அதே போல இருந்தாலும் காலக்கிரமத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பக்குவம் ஆகலாங்கிறது கருத்து சரி இப்போ அதிகாரியினுடைய நான்கு பார்த்தோம் நான்கு பேதங்களை பார்த்தோம் நான்கு தகுதிகள் நான்கு தகுதிகளை பார்த்தோம் அதுக்கடுத்து உலக உற்பத்தியை பற்றி நம்ம பார்க்குறோம் உலக உற்பத்தி இந்த ஜகத்து எப்படி உற்பத்தியாச்சுன்னு சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பக்குவகளுக்கு அஜாதவாதம் சொல்லப்பட்டிருக்கிறது பக்குவமானவர்களுக்கு அஜாதவாதம் அதாவது கிரம சிருஷ்டி யுகபத்து சிருஷ்டி திருஷ்டி சிருஷ்டி அஜாதவாதம் என்று நான்கு இருக்கிறது உலக உற்பத்தியை நல்லா இப்போ இதுக்கு வருகிறோம் வேதாந்த சாஸ்திரத்துக்கு உலக உற்பத்தி என்ன சொல்லுது கிரம சிருஷ்டி என்றும் யுகபத்து சிருஷ்டி என்றும் திருஷ்டி சிருஷ்டி என்றும் அஜாதவாதம் என்றும் உலக உற்பத்தியானது மூன்று அஜாதவனம் ஒன்று நான்கு இன்று நான்கு பிரிவாக உலக உற்பத்திய சொல்ல பட்டு இருக்கிறது சிருஷ்டிகிரமும் எப்படி உற்பத்தி பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு உபனசத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கிரம வந்து அதம அதிகாரிகளுக்கு அதாவது கீழான அதிகாரிகளுக்கு யுகோபத்து சிருஷ்டி மத்தி மதிகாரிகளுக்கு திருஷ்டி சிருஷ்டி உத்தம அதிகாரிகளுக்கு அர்ஜாதவாதம் உத்தம உத்தம அதிகாரிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிரம சிருஷ்டி இருக்கே அது அதம அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது யுகபத்து சிருஷ்டி மத்திய அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது திருஷ்டி சிருஷ்டி உத்தம அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமாதிகாரிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அஜாதவாதம் உத்தம உத்தம அதிகாரிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தோம் நான்கு அதிகாரிகளுக்கு நான்கு பிரிவாக உலக சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம் இப்போ அஜாதவாதம்னா என்னன்னு கிரம சிருஷ்டின்னா என்னென்ன பார்க்கலாம் கிரம சிருஷ்டி அதாவது பிரம்மத்திலிருந்து கிரமமாக ஜக அதாவது ஜகத்து ஜீர்கள் ஈஸ்வரன் இவர்களெல்லாம் தோன்றியதை சொல்லுகிறதாம் பிரம்மத்தில் இருந்து இந்த ஜக ஜீவ பரம் ஜகம்னா உலகம் ஜீவன்ன ஜீவராசிகள் பரம்னா ஈஸ்வராதிகள் இவர்கள்லாம் உற்பத்தியாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறது எது கிரம சிருஷ்டி இந்த சிருஷ்டி கிரமம் தான் நானாஜீவாத கட்டி சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த சிருஷ்டி கிரமம் தான் நானா ஜீவவாத கட்டில நம்ம பார்க்க போறோம் அடுத்த வகுப்புல நே ஆரம்பிக்க போறோம் இதுல கிரம சிருஷ்டி சொல்லப்பட்டு இருக்கிறது தைத்திரிய சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்லப்பட்ட கிரமம் தான் கிரம சிருஷ்டி இந்த கிரம சிருஷ்டி எந்த உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு கைத்தரியம் சாந்தோக்கிய உபநிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதை எடுத்து நானா ஜீவாத கட்டளையாக சேஷாத்திரி சிவனார் அருளியிருக்கிறார் நானா ஜீவவாத கட்டளை சிருஷ்டி கிரமம் இதுவே இது அதம சொல்லப்பட்டது இது வந்து அதம சொல்லப்பட்டது பார்த்தோம் கிரம சிருஷ்டி அதுக்கு படுத்து யுகபத்து சிருஷ்டின்னு ஒன்று இருக்கிறது ரெண்டாவது ஒன்று பார்த்தோம் கனவு எப்படி தோன்றிற்று எப்படி தோன்றுகிறது என்று யாரும் சொல்ல முடியாது கனவு எப்படி தோன்றுச்சு கனவு எப்படி தோன்றுறது இப்படிங்கிறதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது அதை போல உலகம் தோன்றிட்டு என்று சொல்லுவது யுகோபத்தை சிருஷ்டி அதுபோல உலகம் தோன்றுச்சு கனவு எப்படி தோன்றுச்சு அது போல உலகம் தோன்றிச்சு அப்படின்னு சொல்றது யுகோபத்தை சிருஷ்டி கடல்ல எந்த இடத்துல இருந்து அலை உற்பத்தி ஆகிறது என்று யாரும் சொல்ல முடியாதோ கடல் கடல்ல எந்த இடத்துல இருந்து எப்படி அலை உருவாகிறது என்று யாரும் சொல்ல முடியாதோ அதை போல உலகம் உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது யுகபத்து சிருஷ்டி கனவு எப்படி தோன்றுச்சு சொல்ல முடியாதோ கடல்ல அலைகள் எங்கிருந்து எப்படி தோன்றுகிறது சொல்ல முடியாதோ அதை இந்த ஜகஜீவ தோன்றிற்று என்று சொல்லுவது யுகோபத்து சிருஷ்டி இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது யுகோபத்து சிருஷ்டி மத்தியம அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது மத்தியமாதாரிகளுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அதுக்கடுத்து திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு ஒன்று இருக்கு மன அசைஞ்சா உலகம் தோன்றுறது மனம் ஒடுங்கன்னா உலகம் இல்லை இது திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு சொல்றது மன அசைஞ்சா உலகம் தோன்றுறது மன அசையில்லைன்னா உலகம் இல்லை திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு பேர் நம்ம தூங்கும் தூங்குகிறோம் தூங்கும்போது மனம் இல்லை உலகம் இல்லை உளிச்ச பிறகு உலகம் தோன்றுகிறது மனம் தோன்றுகிறது உலகம் தோன்றுகிறது அது இது வந்து கிருஷ்டி சிருஷ்டிவாதம்னு பேர் இது உத்தம சொல்லப்பட்டிருக்கிறது உத்தம அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்த அஜாதவாதம்னு ஒன்று அஜாதவாதம்னா இருப்பது பிரம்மம் மட்டும்தே உலகம் இல்லை சர்வமும் பிரம்மமயம் சச்சிதானந்தமயமாகிய பிரம்மம் உண்மை நாமரூபமாகிய உலகம் பொய் என்று ஆத்ம ஞானத்தினால் அறிந்து கொள்ளுதல் அஜாதவாதமாகும் இருப்பது பிரம்மந்தேன் சர்வமும் பிரம்மமயம் உலகம் இல்லவே இல்லை சர்வமும் பிரம்மந்த சச்சிதானந்த மாமே பிரம்மந்தே உண்மை நாபரூபமாக தோன்றிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து பொய் என்று ஆத்ம ஞானத்தால் அறிந்து கொள்ளுதல் அஜாதவாதமாகும் எனக்கு ஒரு உதாரணம் மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்துள் மறைந்தது மாமதை யானை பறத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பறத்துள் மறைந்தது பார்முதல் பூதமே இப்ப உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறார் திருமூலர் அதாவது ஒரு மரத்தினால் ஒரு யானை செய்யப்பட்டிருக்கிறது தூரத்துலேருந்து பார்க்கும்போது யானை தெரிகிறது யானையாக தெரிகிறது பக்கத்தில் போய் பார்த்த உடனே மரமாக தெரிகிறது அந்த யானை எங்கே போயிடுச்சு மரத்துக்குள்ளே போயிடுச்சு அதே போல் உதாரணத்துக்கு மரத்துக்குள்ள போல் இருக்கிறது மரந்தேன் அதே போல் பரத்தை பிரம்மத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பஞ்சபூதங்கள் பிரமத்தை மறைத்தது அப்போ பறத்து பிரமத்துக்குள்ள மறைந்தது பார் பூதமே பிரமத்துக்குள்ளதே இந்த பிரபஞ்சம் ஜெகஜீவ பரம் ஒடுங்கும் ஒடுங்குகிறது அப்படிங்கிறது கருத்து அடுத்த வகுப்புல நம்ம நூல் பார்க்கலாம் ஆனா கட்டளை அடியே எண்ணெயால் அருள்மையை சாற்றி வந்த பறனை முடிய நீண்ட நிமிளவில் இங்கு நீ வீடெளித்த கண்ணா கண்டைப்போக கா கந்தைதாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மிலா என்ப நமக்குவானும் எந்த நுயிர் ரானாகுவானும் சரணாகுவானும் அருள் குவனாகுவான்